தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்றுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று வீரத் தியாகி விஸ்வநாத தாஸ் அவரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் இராமநாதபுரம் மாவட்டம் அதாவது இன்றைய விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு ஜூன் பதினாறில் ஞானியர் தெருவில் வசித்து வந்த மருத்துவ குலத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் ஞானம்மாள் தம்பேதருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் விஸ்வநாத தாஸ் ஆவார் தந்தையார் இசை நெசவு வைத்தியம் நன்கறிந்தவர் தாயார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்தவர் விஸ்வநாத தாஸ் திருமங்கலத்தில் புது தெருவியுள்ள பாட்டனாருடன் வசித்து வந்தார் அங்கு கால்களை சலங்கை கட்டி தாளத்தோடு குதித்து குதித்து ஆடும் சிறுவன் தாசை பச்சனை கோஷினரும் பலரும் பாராட்டினர் பின்னர் பெற்றோர் சிவகாசிக்கு தாசை அழைத்து வந்து தென்னைப்பள்ளியில் சேர்த்தனர் அவருக்கு படிப்பில் நாட்டமில்லை கூத்துகளில் கேட்ட பாடுகளை பாடி காட்டினார் தந்தை சுப்பிரமணியம் உலத் தொழிலை செய்யும்படி கூறினார் மகனுடைய போக்கிலே விடும்படி ஊர் பெரியவர்கள் கூறினார்கள் தோல்மண்டி தொத்தியப்பா நாடார் விஸ்வநாத தாஸுக்கு வழிமுறைகளோடு பாடவும் நாடகங்கள் நடிக்கவும் பயிற்சியளித்தார் சிறு வயதிலேயே நாடக கம்பனியை சேர்ந்து பெண் வேடங்கள் நடிக்க ஆரம்பித்தார் தாஸ் பின் ஆண் வேடங்கள் நடிக்க ஆரம்பித்தார் பெண் வேஷத்திற்கு பெண்களே நடிக்க ஏற்பாடு செய்தனர் இவருடைய தந்தை இவருக்கு திருநெல்வேலி மாவட்டம் கீழ ஈரால் நல்ல மாடசாமியின் புதல்வி சமூக தாயை திருமணம் செய்துவித்தார் தாசுக்கு வயது இருபது மனைவிக்கு வயது பதினஞ்சு தாஸ் புராண சமூக நாடகங்கள் எதுவானாலும் சுதந்திர கனல் தெரிக்கும் பாடல்களை பாடினார் குறிப்பாக வள்ளி திருமண நாடகத்தின் கதிர்களை தின்ன வரும் பறவைகளை விரட்ட கவன் எரியும் ஆலோசனை பாட்டில் ஆங்கிலய வெள்ளை கோக்குகளை பற்றி பாடுவார் அதில் ஆங்கிலேயர்களின் அக்கிரமங்கள் அநியாயங்கள் வெளிப்படும் பல நாடகங்களில் பல தேசபக்தி பாடல்களை பாடினார் நாடகம் பார்ப்போர் ஆரவரம் செய்தனர் இவர் நாடகங்களுக்கு மக்கள் ஆதரவு பெரியது பெண் நடிகைகள் மருத்துவ குலத்தில் பிறந்த தாசுடன் நடிக்க கூடுதல் ஊதியம் கோரினர் மறுபடியும் நான்களே பெண் வேடம் தறிக்கலாயினர் அதன்பின் பெண் நடிகைகள் பணிந்தனர் குறவர் குல பெண்ணான வள்ளியை கைப்பிடித்து நாடகத்தின் முருகன் வேடமளிந்த விஸ்வநாத தாஸ் உள்ள குமரலோடு தாழ்த்தப்பட்ட சேதரை தாக்குவருண்டோ என்று பாடும்பொழுது பொதுமக்கள் கண்ணீர் விட்டு அழுந்தனர் அரசாங்கத்துக்கு எதிரான பாடுகளை பாடியதனால் கைது செய்ய வாரண்டோடு நாடகத்திற்கு வந்திருந்தனர் அதிகாரிகள் முருகன் வேளத்தில் இருந்த தாசை கைது செய்ய வாரண்டை காண்பித்த போது பாடியது முருகன் அல்லவா முருகனை கைது செய்ய வாரண்டா இல்லையே என்றார் நாடகம் முடிந்து வெளியே வந்த தாசை கைது செய்ய வந்தபோது முருகன் அல்லவோ அரசுக்கு எதிரான பாடினார் என்றார் தேச விரோத பாடல்களை மேடைகளில் பாடியதற்காக பல முறை சிறைப்பட்டார் தாசின் மகன் சுப்பிரமணிய தாசும் தந்தையைப் போல சுதந்திர பாடல்களை பாடியதற்காக சிறையில் அடைக்க பெற்றார் சுப்பிரமணிய மன்னிப்பு கேட்டால் விடுதலை கடலூர் சிறையில் இருந்த தாசுக்கு அனுப்பப்பட்டது மகனுக்கு மன்னிப்பு கேட்பதை விட சிறையில் செத்துமடி என்று தகவல் தெரிவித்தாராம் மகன் தண்டலகனை அனுபவித்தார் குடும்பம் வறுமையில் வாடியது ஆட்சியாளரை எதிர்க்கும் இவரது நாடகத்தை நடத்த முன்வர பயப்பட்டனர் இரண்டாவது உலகப் போரில் ஆங்கிலேருக்கு சாதகமாக நடித்ததால் கடன்கள் அனைத்தும் அடைத்து ஆயிரங்கணைகள் பணம் தருவதாக அப்போதைய கவர்னர் இயற்கிஸின் துறை சென்னை வந்த விஸ்வநாத தாசுக்கு தகவல் அனுப்பினார் துன்பத்திலும் தூய தமிழன் கையாந்த மாட்டான் ஆங்கிலேயன் பணம் எனக்கு அற்பம் என்றார் தாஸ் காந்தியடிகள் பேசிய கூட்டத்தில் காந்தியோர் பரம ஏழை சன்னியாசி என்று பாடி பாமர மக்களின பாராட்டியும் மகாத்மா காந்திகளின் பொன்னான பாராட்டியும் பெற்றார் அன்றைய நாளில் நெல்லை மாவட்ட காவல்துறையினருக்கு சிம்மா சொப்பனமாக தேர்ந்தவர் ஜம்புலிங்கம் இவர் செல்வந்தரை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தார் தாசின் நாடகத்தை பார்க்க வந்த ஜம்புலிங்கத்தை தாஸ் அடையாளம் கண்டு கொண்டார் நாடக அரங்கு முழுவதும் போலீஸ் குவிந்திருந்தது மறளாமல் வந்திருக்கும் ஜம்புலிங்கத்தின் மனதிடத்தை எண்ணி மகிழ்ந்தார் அந்த மேடையிலேயே கொள்ளை தொழிலை விட்டு தேச சேவைக்கு வரும்படி அவரை குறிப்பாக உணர்த்தும் பாடலை பாடினார் தனக்காக தான் பாடியது என்பதை உணர்ந்த ஜம்புலிங்கம் வேலைக்கு பின் பின்புறம் வந்து தாசை ஆறத் உங்கள் அன்பான அறிவுரைகளை மேற்கொள்ள எனக்கு காலம் கடந்து விட்டது என்றார் சென்னை ராயல் தியேட்டரில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் மூன்று நாடங்களில் உடல்நலம் இல்லாததால் விஸ்வநாத தாஸ் நடிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்னில் இரவு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தில் ஸ்ரீ முருகன் வேடத்தில் தாஸ் நடிப்பதாக விளம்பரம் செய்யப்பட்டது ராயல் தியேட்டரில் நிரம்பி வழிந்தது போலீஸாரும் வந்திருந்தனர் கழகலச கட்சியில் விஸ்வநாத தாஸ் ஸ்ரீ முருகன் மயில் வாகனத்தில் அமர்ந்து கையில் வேலுடன் வந்து மாய பிரபஞ்சத்திலே என்று தொடங்கும் பாடலை பாடிய போது தொடர்ந்து பாட முடியாமல் மூச்சுத்திணறு ஏற்பட்டு அவரது முடி சாய்ந்தது தாங்கி பிடித்து மேடையில் படுக்க வைத்தனர் நாடகம் பார்க்க வந்த ஒரு டாக்டர் நாடி துணிப்பு நின்றுவிட்டதென்றார் அனைவரும் சுவாகத்தில் ஆழ்ந்தனர் செய்தி அறிந்த சென்னை மக்கள் திரண்டனர் கண்கலங்கினார்கள் பாரத நாட்டின் விடுதலை போராட்டத்தில் இசையால் வேள்வி செய்த வீர தியாகி விஸ்வநாத தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பர் ஸ்ரீ முருகன் வேடத்திலேயே அமரலானார் அதனால் நாம் அவரை வணங்குவோம் இப்படி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தினம் பாதுகாப்போம் இந்திய வல்லரசு நாடாக உருவாக அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்